ிாத்தயத்த வேற்றைக்காணமுயா நம வேத தபு புலம் பிரதினமுகவன்ீகர் இந்த கிரமமுக்தி சாதன ஞானத்தை அரியரத்தினுடைய பிரயோஜனத்தை இங்கே உபதேசம் பண்ணுறார் அதை புகழ்ந்து பேசுகிறார் இந்த யோகத்தினுடைய மகாத்மியம் என்று பெரியோர்கள் விளக்கியிருக்கிறார்கள் யோகி யோகியானவன் அதாவது தியான நிஷ்டன் எப்பொழுதும் சரீரத்தையும் மனசையும் கட்டுப்படுத்தி சகுண பிரம்ம தியானம் பண்ணுறவன் இதம் இதம்னா இதை அறிந்து இந்த அக்ஷர பிரம்ம யோகம் அர்ஜுனன் ஏழு கேள்வி கேட்டான் இல்லையா அந்த கேள்வி கேட்டதற்கு இந் பதிலாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் இவை அனைத்தையும் அறிந்து யோகியானவன் இதம் சர்வம் விதித்வா இதம் விதித்வா தற்சர்வம் அத்தியேத்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதை அறிந்து அவை அனைத்தையும் கடந்தவனாகிறான் அதற்கு மேலானவனாகிறான் அப்படின்னு அர்த்தம் மேலான பலனை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் வேத பாராயணம் பண்ணுறத்தினாலேயும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களை செய்யறதுனாலேயும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய தபஸ்ஸு உடம்பை சாஸ்திரோக்தமாக வர்த்திக்கிறதுனாலேயும் நிறைய தானங்கள் கொடுக்கறதுனாலையும் தானேஷு வேதேஷு யஜ்னேஷு தபஸ்ஸு தானேஷு எத் புண்ணியஃபலம் பிரதிஷ்டம் வேத பாராயணம் பண்ணுறத்துக்கும் யாகம் பண்ணுறத்துக்கும் தபஸ் பண்ணுறதுக்கும் தானம் பண்ணுறத்துக்கும் என்னெல்லாம் புண்ணியம்னு சாஸ்திரத்தில் உபதேசம் பண்ணியிருக்கோ அந்த உபதேசம் பண்ணியிருக்கிற அத்தனை புண்ணியபலத்தை காட்டிலும் இந்த ஞானத்துக்கு பலன் அதிகம் இந்த அக்ஷரபிரம்மய யோக ஞானத்துக்கு அதை காட்டிலும் ஃபலம் அதிகம் தத் சர்வம் இதம் விதித்துவ அத்தியோகி ஆனவன் அறிந்து அவை அனைத்தையும் அடைகிறான் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தை அர்த்தத்தோட எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு சமஸ்த புண்ணிய பலங்களும் கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லை ஆத்தியம் பரம் ஸ்தானம் உபைத்தி ச அப்படி சப்ளை பண்ணிக்கணும் சக்காரத்தை ஆத்தியம் ஆத்தியம்னம் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய ஸ்தானம் பரம் ஸ்தானம் மேலான இருப்பிடம் உபைத்தி அதையும் அடைகிறான் அதாவது சமஸ்த புண்ணிய பலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷர பிரம்மய யோகம் அது மாத்திரமில்லை இந்த அக்ஷர பிரம்மய யோகத்தில் சொன்னபடி ஒருவன் தியானம் பண்ணினானே ஆனால் அந்த புண்ணியங்களை அடையிறதோடு மாத்திரமில்லை பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்டு அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் திருடமாக இருந்து முக்தியையும் அடைகிறான் இப்படி இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் பூர்த்தி ஆகிறது இது பலனை சொல்லியிருக்கார் அக்ஷர பிரம்ம யோகத்தை அத்தியனம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த அக்ஷர பிரம்மய யோகத்தை புகழ்ந்து பேசி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூர்த்தி பண்ணியிருக்கிறார் இனி நம்ம பூர்த்தி வாக்கியத்தை பார்த்துட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சுடுவோம் ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்துசு பிரம்மவிதா யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனம்வாதே அக்ஷரபிரமயோகோ நாம அஷ்டமோ ஸ்ரீ கிருஷ்ணாஸ்தூ இதுவரைக்கும் நாம் படித்ததில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் அதை பகவான் மன்னித்து அருள் புரியட்டும் என்று ஓம் தத் என்று சொல்லுகிறோம் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தில் உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களை எல்லாம் விளக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் பிரம்ம வித்தியை போதிக்கக்கூடிய மனசை பக்குவப்படுத்தக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனுடைய தெய்வீகமான உரையாடல்களாக விளங்குகின்ற அக்ஷர பிரம்மயோகம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த எட்டாவது அத்தியாயம் இப்பொழுது பூர்த்தி ஆகிறது இதை ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்மை நாம் உயிர் கொள்வதற்காக பகவானிடம் பிரார்த்தனை பண்றோம் சாத்தியம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான